அப்துல்லாஹ் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் அவர்களே மதீனாவில் நச்சு பிராணிகளும் காட்டு மிருகங்களும் அதிகமாக உள்ளது என்று கூறினார் அப்போது நபி அவர்கள் அதாவது தொடுகைக்கு விரைந்து வாருங்கள் வெற்றிக்கு விரைந்து வாருங்கள் என்பதை கேட்கிறீர்கள் தானே அப்படியானால் தொடுகைக்காக பள்ளி வாருங்கள் என்று கூறினார்கள் அப்போதாவோந்து மூன்று